123 ஒருவர் இன்னொருவர் தம் குளப்பெருமைகளை காக்கும் சீற்றத்துடன் போராடுகிறார் இவற்றில் அல்லாஹுவின் பாதையில் செய்யப்படும் போர் எது என்று கேட்டார் உடனே நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் அவரை நோக்கி தம் தலையை உயர்த்தி எவர் அல்லாஹுவின் கொள்கை மேலோங்குவதற்காக மட்டும் அவர்தான் மகத்துவமும் கண்ணியமும் மிக்க பாதையில் போரிட்டவராவார் என்று சொன்னார்கள் கேள்வி கேட்டவர் நின்று கொண்டிருந்ததால் தான் நபி சல்லம்லாஹு அவர்கள் தம் தலையை உயர்த்தினார்கள்